நட்டினியின்னவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்த ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் ஒன்றிய குழு தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்காக இன்று நடைபெறவுள்ள மறைமுக தேர்தல் வாக்கி எண்ணிக்கையை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் அந்த வீடியோ பதிவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது கன்னியாகுமரி அருகே சிறப்பு எஸ்ஐ வில்சன் அவர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பி ஓடிய இரண்டு இளைஞர்களின் படம் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது அவர்கள் இருவரும் ஏற்கனவே போலீசாரால் தேடப்பட்டு வந்த பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த அப்துல் சமீம் மற்றும் தௌபிக் என்பது தெரியவந்துள்ளது அவர்களை பிடிக்க தமிழகம் மற்றும் கேரளாவில் தனிப்படை போலீசாா் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனா் பெங்களூருவில் கைதான மூன்று தீவிரவாதிகளை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தமிழக கியூ பிரிவு போலீசார் முடிவு செய்துள்ளனர் இவர்களுக்கும் கலியத்தா போலீஸ் எஸ்ஐ சுட்டுக் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் மிகவும் பிரபலமான சரவணா ஸ்டோர்ஸ் கடையின் விளம்பரதாரர்கள் மற்றும் சரவணா ஸ்டோர்ஸ் தங்க மாளிகை உரிமையாளருக்கு நூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் கடனுக்காக வங்கி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் கொலை குற்றவாளிகளில் ஒருவரான அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் நேற்று பத்து நாட்கள் பரோலில் விடுவிக்கப்பட்டார் கொல்கத்தாவுக்கு இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்றும் நாளையும் செல்லவிருக்கும் பிரமர் மோடி அவர்கள் அங்கு புதுப்பிக்கப்பட்ட நான்கு பாரம்பரிய கட்டிடங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு எதிராக குறிப்பாக தேர்தல் நேரங்களில் பிளாஸ்டிக் பேனர் கொடிகள் பயன்பாட்டுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லோக்பால் அமைப்பின் உறுப்பினர் பதவியை நீதிபதி திலீப் பி போஸ்லே அவர்கள் ராஜினாமா செய்துள்ளார் குஜராத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட காரின் உரிமையாளரிடம் நாட்டிலேயே அதிகபட்சமாக இருபத்தி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் தாயாருக்கு ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கும் தாய்மடி திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை சித்தூரில் நடந்த விழாவில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தொடங்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் இணைய சேவையை தொடங்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் 144 தடை உத்தரவுக்கு கீழ் அரசு பிறப்பித்த உத்தரவுகள் என்ன என்பது குறித்த அறிக்கையை நீதிமன்றத்தில் அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தலைமை தளபதி விபின் ராவத் தலைமையில் இரண்டு இணைச் செயலாளர்கள் மற்றும் பதிமூன்று துணை செயலாளர்கள் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள பதட்டத்தை குறைக்க வலியுறுத்தி நியூயார்க்கில் நூற்று கணக்கான மக்கள் பேரணி சென்றனர் அவர்கள் ஈரான் உடனான போரை தவிர்க்குமாறு அமெரிக்க அரசை வலியுறுத்தினர் ஈரானில் விழுந்து விபத்துக்கு உக்ரைன் விமானம் ஏவுகணை தாக்குதல் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது இதை உறுதிப்படுத்தும் வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளது ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் அதிபர் டிரம்பின் அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதற்கான தீர்மானம் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டது இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள 12 எஃப் முப்பத்தி ஐந்து பி போர் விமானங்களை சிங்கப்பூருக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக இந்தியாவின் மிக பிசியான இரண்டு முக்கிய விமான நிலையங்களான மும்பை மற்றும் டெல்லியில் பயணிகள் கூட்டம் விட்டது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஐ போட்டியின் இறுதிப் போட்டி மே 14 அன்று நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது பிரபல பின்னணி பாடகர் கே ஜே அவர்கள் தனது எண்பதாவது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார் அவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்தார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் வணக்கம்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 இளைஞர்களின் படம் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் இருந்தது அவர்கள் இருவரும் ஏற்கனவே போலீசாரால் தேடப்பட்டு வந்த பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த அப்துல் சமீம் மற்றும் தௌபிக் என்பது தெரியவந்துள்ளது அவர்களை பிடிக்க தமிழக மற்றும் கேரளாவில் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் பெங்களூருவில் கைதான மூன்று தீவிரவாதிகளை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தமிழக கியூ பிரிவு போலீசார் முடிவு செய்துள்ளனர் இவர்களுக்கும்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 உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட காரின் உரிமையாளரிடம் நாட்டிலேயே அதிகபட்சமாக இருபத்தி ஏழு லட்சத்தி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் தாயாருக்கு ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தாய்மடி திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை சித்தூரில் நடந்த விழாவில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தொடங்கி வைத்தாா்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 துணை செயலாளர்கள் உள்ளிட்ட 37 ஏழு செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள பதட்டத்தை குறைக்க வலியுறுத்தி நியூயார்க்கில் நூற்று மக்கள் பேரணி சென்றனர் அவர்கள் ஈரானுடன் ஈரான் உடனான போரை தவிர்க்குமாறு அமெரிக்க அரசை வலியுறுத்தினர்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 35B ஐந்து பி போர் விமானங்களை சிங்கப்பூருக்கு விற்பனை செய்வதற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக இந்தியாவின் மிக பிஸியான இரண்டு முக்கிய விமான நிலையங்களான மும்பை மற்றும் டெல்லியில் பயணிகள் கூட்டம் குறைந்துவிட்டது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஐ பி எல் போட்டியின் இறுதிப் போட்டி மே 14 அன்று நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது பிரபல பின்னணி பாடகர் கேஜே ஜே அவர்கள் தனது எண்பதாவது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார் அவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்தார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்